ஹதீஸ் ஐநூற்றி பதிமூன்று கூறியதாவது நான் நபிசல்லும் அலேஹி அவர்களுக்கு முன்னே உறங்கிக் கொண்டிருப்பேன் என் கால்கள் இரண்டும் அவர்களின் முகத்துக்கு நேராக இருக்கும் அவர்கள் சஜிதா செய்யும் விரலால் என் காலில் குத்துவார்கள் நான் கால்களை மடக்கிக் கொள்வேன் அவர்கள் எழுந்ததும் கால்களை நீட்டிக்கொள்வேன் அன்றைய காலத்தில் எங்கள் வீடுகளில் விளக்குகள் கிடையாது